பாடம் நூற்றி முப்பத்தி எட்டு இறை மறுபாலனுக்கு சலாம் கூறுவது தடை செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு பதில் கூறும் முறை முஸ்லிம்களும் இறை மறுபாலர்களும் இணைந்திருக்கும் சபையினருக்கு சலாம் கூறுவது விரும்பத்தக்கது